நூற்றி மூன்று அறிவிக்கின்றார்கள் ஒரு நாள் இரவு நபிஹூ அலிஹிவசம் அவர்களுடன் தொழுதேன் அப்பொழுது நான் தவறான எண்ணம் கொள்ளும் அளவுக்கு நபிசல்லு அலிவாசல்ல அவர்கள் தொழுகையில் நிற்பதை நீட்டினார்கள் என்ன தவறான எண்ணம் கொண்டீர் என்று கேட்கப்பட்டது நான் உட்கார்ந்து தொழுகையை விட்டுவிடவும் நாடினேன் என்று இபுனு மசூத் ரதி அல்லாஹன் கூறினார்கள் ஒன்று ஒன்று மூன்று ஐந்து முஸ்லிம் ஏழு ஏழு மூன்று